அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவழியிலிருந்து சிமானுவல் இதனால் சிந்தனையின் தலைப்பு திறவுகோலாகும் கேள்விகள் கென்றி லேண்ட் என்பவர் தன் மகளின் புகைப்படத்தை எடுத்தார் அந்த சின்ன பெண் தன் புகைப்படத்தை உடனடியாக பார்க்க வேண்டும் என்று அடம்பிடித்தாள் அவர் அந்த பெண்ணுக்கு பொறுமையாக எப்படி புகைப்பட சுருளை படம்பிடிக்கும் கருவிலிருந்து வெளியே எடுக்க வேண்டும் என்பதையும் அதை இருட்டறையில் எப்படி சில வேதியில் மாற்றங்களுடன் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதையும் பிறகு அதிலிருந்து பெறும் நெகட்டிவ்களை கொண்டு படங்களை உருவாக்க வேண்டும் என்பதையும் விளக்கினார் ஆனால் அந்த பெண் அந்த பதிலால் திருப்தியடையவில்லை அவள் அழுகையும் அடமும் அடங்காமல் தொடர்ந்தன அந்த நொடியில் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது முழுமையடைந்த புகைப்படங்களை உருவாக்கும் ஒரு கேமராவை ஏன் தயாரிக்க முடியாது என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது அந்த கேள்விக்குரியே லேண்ட் போலரைடு கேமரா உருவாவதற்கு வழிவகுத்தது ஆம் ஒவ்வொரு சந்தேகமும் ஒரு தெளிவை கங்காறு தன் குட்டியை வயிற்றுப்பையில் வைத்திருப்பதை போல சுமந்து கொண்டிருக்கிறது ஒரு விதையில் ஆயிரம் காடுகளுக்கான வீரியம் அடங்கியிருக்கிறது என்று எமர்சன் என்கிற அறிஞர் குறிப்பிடுகிறார் சிந்திப்போம் நம்முடைய கேள்விகளை நாம் சிறந்த பதிலாக சிறந்த சாதனையாக உருவாக்குவோம் நன்றி